अनाना <Sed> யணம்மோ விருத்திச்ச यणि चिदात्मके अस्मन प्रत्यगोचरे च येन चियेति कथाते इष्ट प्रत्यगोतरस्य विषयस्य विषयस्य विषयम प्रत्यगोचरस्य विषयस्य तद् धर्मानां चज्ञासह तद् धर्मानां चज्ञासह तद् वितर्ययेण विषयिनस्त धर्मानां च तद् वितर्ययेण विषये இதெல்லாம் சங்கராச்சாரியாராவே ஒரு சூழ்நக்சத்தை கிரியேட் பண்ணிக்கிறார் இது வந்து பூணுபக்ஷம் மாதிரி நம்ம அர்த்தம் இந்த முதன் யுத்தம் கிடைச்சத கூடுபக்ஷமே எப்படி செய்யறோம் சேராது அப்படின்னு அத்தியாசம் சொல்றோம் இந்த அத்தியாசம் என்னது இருக்குன்னா முக்கிய அது ராக வந்து உஜனியும் இருக்கா நிறைய பண்ண வங்கி காலம் போற சொல்லுவேன் ஒன்பதாவது கட்டத்துல இந்த ரத்தன பிரபாகர் அபவனீதாவது அப்போ நானும்பா அப்ப அப்புறம் வந்து அநீர்வச்சி வச்சு அநீர் வச்சனிதா வச்சனகான ரெண்டு அர்த்தம் இருக்காங்க நிச்சயம் அர்த்தம் இருக்கான் ஞானத்தினால போக்கப்படுறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கான்னா என்ன அர்த்தம் அபோகனம் பண்ண முடியும் அத வந்து நாம வந்து நீக்க முடியும் தப்பாக தற்கொலை போட முடியும் நிறைய இருக்கு நல்லா ஒண்ணுன்னு சொல்ல ஆரம்பிச்சா அது முடியாது அதனால முதல்ல ராஷம் மாத்திரம் போகும் அதெல்லாம் ரொனிப்பு ஆயிடுது அது கொஞ்சம் ஆழமா நேயிருது அதை விட ஆழம நேயிருக்கும் போகக்கூடாது மத்த பொண்ணு மாதிரி இல்ல இல்ல ஒரு சாதா விஷயத்தை நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம் அதாவது முதல்ல யுத்த தகாங்கிற வரைக்கும் யுத்தத்தகாங்கிற அந்த சேத்து வரைக்கும் சொன்ன வரைக்கும் ஒரு நாளும் நடக்கவே நடக்காது ஆனாலும் நமக்கு அனுபவத்துல அப்படி இருக்கேன்னு சொன்னா அதுதான் அத்தியாசம் தானே அது சத்தியமானி சேர்த்துக்கணும் நாம வந்து பிராக்கெட்ல நம்ம போட்டுக்கணும் சௌரியத்துக்கு சந்திராஜன் வியக்கானத்தில் வியாக்கானம் பண்றவங்க போயிட்டே இருக்கு இல்லாம அது வந்து ரத்ன வேளாக பூர்ணயத்து வரிசா பூர்ணயத்துக்கு ஒரு டிப் பண்ணி வந்து நான் தான் கும்பிடுவோம் அதனால வந்து அதுக்கு ஒரு இது யோசிச்சு நம்ம விக்க <Ssocial> <aning> <Bellions> வினுனீக நிச்சயம் நம்ம சொல்லணும் எப்படிப்பா வரும் இருந்தாலும் வித்தியாசம் வந்திருக்கு என்ன பண்றது நமக்கு ஏற்படணும் எல்லாம் வந்து விஷய பிரயோஜனம் எல்லாம் இதுல இருக்குன்னு நிரூபிக்கிறது தான் அத்தியாசம் அதாவது பிரம்மசூத்திரம் படிக்கிறதுல பிரம்ம பிரம்மசூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் உண்மைதான் அதனால கிடைக்கக்கூடிய பிரயோஜனமும் உண்மைதான் அப்படின்னு நிரூபிக்கிறது சொல்லி வச்சான சொல்றதுல காட்டும் இருக்கு இன்ட்ரெஸ்டிங் விட முடியல சொல்லணும் அஞ்சாவது பக்கத்துல ええ 1 2 3 4 5 6 7 8 9 10 9 8 8th வரி பாருங்க சாஸ்திரம் प्रयोजனவதி ബന്ധனिव कर्तक ஞானហេத்துत्वा தஜ்ஜுரியம் इत्यादि वाक्यவதி சாஸ்திரம் प्रयोजनம் இது இல்லையா அங்க ஒண்ணு இருக்கு அதுக்கு மேலேயே பாருங்கிஸ்திரம் ஆரம்பியம் ஆரம்பம் விஷய பிரயோஜனாதிபதிருக்கு இதெல்லாம் எடுத்து நீங்களும் பாருதான்னு பாருங்க இதெல்லாம் வந்து இருந்திருக்கு சாஸ்திரம் ஆரம்பிக்கணும் தான் அத்தியாச காஷ்டம் தோன்ற போறதுதான் ௌ அயூத் விஷய பிரயோஜன சமாதான பாஷ்யாபியான் பிரதமம் வைத்துக் கொண்டு ஆரம்பிச்சு அந்த வாக்கியம் உங்களுக்கு உங்களுக்கு கிளியர் ஆகணும் முதல்ல எடுத்த உடனே இந்த அத்தியாசத்தை பத்தி அத்தியாசம் நடக்காது ஆனா அது அத்தியாசம் தான் அது நிச்சயம்யஸ்தின் அந்யோன்ய ஆத்மகதாம் ஆத்மாவ அனாத்மாவாகும் அனாத்மாவை ஆத்மாவாகும் நம்ம சுருப்பளா புரிஞ்சுக்கணும்னா நான் இருக்கிறேன்னு நம்ம எல்லாரும் சொல்றது உடம்பு மனசு புத்தியை மாத்திரமே சாதாரணமா ஜனங்கள்லாம் பேசுறாங்க அந்த அஸ்தித்தமே ஆத்மாவ சேர்ந்து அஸ்மின்னு எல்லாரும் சொல்றதே சேர்ந்து ஆனா எல்லாரும் விவகாரம் பண்றவங்க என்ன நினைச்சு சொல்லின்னு இருக்காங்க எல்லாரும் நான் வந்து உடம்பு மனசு புத்தியத்தான் விவகாரத்துல எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அது அனா அனாத்மாவா ஆத்மாவா நினைச்சிருக்கான் அஸ்மின்னு சொல்லணும்னு அஸ்தி அஸ்மின்னு சொல்லணும்னா அஸ்மின்னு சொன்னா எப்பவுமே அஸ்மி நித்திய சத்தஸ்மி சூப்பே லட்சணம் எல்லாம் என்ன பண்றாங்க ஆத்ம தர்மத்தை அநாத்ம தர்மமா தான் நினைச்சுட்டு இருக்காங்க ஆத்மாவு போய் தான் நிறைய பேர் நானும் நானும் சொல்லிட்டு இருக்காங்க சரீரமான சுபுத்தியைதான் நானும் சொல்லிட்டு அப்ப அது வந்து ஆத்மாவை பிரிச்சு தெரிஞ்சுக்காம அனாத்மாவை போய் ஆத்மான்னு அதை திடீர்னு சொல்லிடுறாங்க நான் செத்து போயிட்டேன் கஷ்டமா இருக்கு அப்படின்னா உண்மையில கஷ்டமே இல்லை இது அனாத்மாவோட தர்மங்கள் ஆத்மாவில ஏற்று ஆத்மாவில ஏற்று செத்து போயிடுவேங்கிறதெல்லாம் வந்து அனாத்மாவுடைய அனாத்மா ஆத்மாவோட ஏற்று ஆத்மாவோட தர்மத்தை அநாத்மாவில முதல்ல ஆத்மா அநாத்மா இது எல்லாம் சத்திரமுருபா உலகத்துல வெள்ளின்னு சொல்றோம் இது வெள்ளின்னு சொல்றோம் சிட்டி வெள்ளிய பார்த்து இது வெள்ளின்னு சொல்றோம் அப்புறம் நிஜமாவை வெள்ளிய பார்த்து வெள்ளின்னு சொல்றோம் இது வெள்ளின இது இதுங்க ரெண்டும் ஒண்ணுதானே அது சமானமாத்தான் இருக்கு அந்த சாமான்யமா இருக்கிற அதிஷ்டானம் ஐக்கியம் இருக்கு இருக்கு நிரூபிக்கணும் இன்னும் இருக்கு அவர் சொல்லக்கூடாது நிரூபிக்கணும் ஆரம்பிச்சிருக்காருலாம் சொல்றாரு அதாவது அதிஷ்டான சாமான்யம் வந்து பிரம பிரதேசத்திலையும் பிரமாவிலையும் பிரமத்திலையும் பிரம பிரமகாதியும் பிரமா வச்சு பிரமத்திலையும் அதிஷ்டான சாமானியம் ஒன்றுதான் பிரமஸ்தலத்திலையும் பிரமா கரெக்டா இருக்கிற இடத்துல அதிஷ்டான ஒண்ணுதான் இங்கேயும் அதே மாதிரி இங்கேயும் அதிஷ்டானம் ஒன்றுதான் அவர் அதான் சொல்றாரு ஆரம்பிச்சு ஒரு வாக்கியம் இருக்கு அந்யோன்யின் அந்யோன்ய ஆத்மகதாம் அந்யோன்யின் அந்யோன்ய ஆத்மகதாம் ஒண்ணுல அந்நோன்மையோன்யம் என்ன ஆத்மா அனாத்மாவதா ஒண்ணு ஒன்றை வேறொன்றாங்க முதல்ல அனாத்மாவே ஆத்மான்னு நினைக்கிறான் ஆத்மான்னு இல்லவேங்கிற இல்லைங்கிறாங்க நிறைய பேர் அவங்க ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்ல அனாத்மாவே இல்லவே இல்லை ஆத்மா போய் இருக்கே இருக்கு இருக்கிறதா வந்து இல்லைங்கிறான் இல்லைங்கிறத இருக்குங்கிறான் இதுதான் தெரிஞ்சுக்கும் எது இருக்கோ அத இல்லைன்னு சொல்றோம் எது இல்லையோ அது இருக்குன்னு சொல்லும் ஆஸ்திகனுக்கும் உள்ள தேவம் அசத்தோ வித்யதேசாவோ நாபாவோ வித்யதேசா சொன்ன மாதிரி உபயோரப்பு திருஷ்ட வந்தோத்து சத் சதேவ அச அசதேவன்னு அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க சத்த சத்துன்னு அசத்த அசத்தம் புரிஞ்சு வச்சிருந்தாங்க தெரியவங்க அசத்த சத்து நினைச்சு இருக்கும் சத்த அசத்து நினைச்சு இருக்கும் சில சமயம் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறோம்யாத்மகதும்யர்மத்தியசு அப்புறம் அது தர்மீ அத்தியாசம் பண்ணி தர்ம அத்தியாசத்தையும் பண்ணி தர்மீ அத்தியாசத்துக்கும் தர்ம அத்தியாசத்துக்கும் உங்களுக்கு முதல்ல வேதம் தெரியும் இது ஒண்ணாவது தர்ம உடையவன் அந்த உடையவன் வேறு உடைமை வேறு தர்மஹாங்கிறது உடைமை தர்மஹாங்கிறது உடையவன் உடையவனே மாத்தி விடுற வந்து சரீரமா நினைச்சுக்கிறது ஆ தர்ம தர்மியத்தியாசம் அதுல இருக்கிற தர்மத்தை எல்லாம் நமக்கு சொல்றது பரிசியா ஒண்ணுன்னா சொல்றேன் முதல்ல நாம் வந்து மனிதன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுப்போம் அது தர்ணின்னு வச்சு அதுக்கப்புறம் வந்து நான் அட்டையா இருக்கேன் குட்டையா இருக்கேன் தர்மம்னு வச்சுக்கோம் இப்படி இதை ஈஸியா புரிஞ்சுக்கணும் கஷ்டமா இருக்கும் ஏன்னா சைதன்யம் வந்து மனசால கிரகிக்க முடியாததுனால இருக்கிறதுனால அதனால அதை எப்படி இதுல போடுறங்கறத முதல்ல இப்ப சொல்ல முடியாது படிக்க படிக்கதான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் நிறைய சொல்றாரு நிறைய இதெல்லாம் வந்து அத பதினொண்டாவது நமனேஷ் கதம் உச்சிவத்தி அபிவியம் சைதன்யம் ஜானம் அபிவக்தம் ஸ்புரணம் சுப கர்மஜன்ய விரத்தி வியா இத்தியம் விற்பி உபாதி கிருதாதின ஆத்ம தர்மத்துவ விபதேசால சைத்தன்யம் வந்து ஏன்னா உடம்பை பத்தி சொல்ற போது தர்மத்தை பத்தி சொல்ற போது சௌரியமா இருக்கு நம்ம பேச கொஞ்சம் கொஞ்சமா தான் சிந்திச்சு பாக்குற போதுதான் இது தெரியுது அதாவது நித்தியத்துவத்தை வந்து போயிடுவேன் செத்து போயிடுவேன் தர்மத்தையும் போட்டு குழப்பிக்கிறோம் அதனால அந்யோன்யின் அந்யோன்யாத்மகதாம் அந்யோன்ய தர்மாஸ்டர அவிவேக்க எது எது வேற வேறேன்னு தெரிஞ்சுக்காம इतर इतर अवेकन आत्मेन धर्म धर्मो धर्म धर्मो धर्म धर्मो इतरेतर अवेक अत्य विविखर्मिणो अंडरा तथा यद्यप मुन्नाथता अन्नाड़ीन मैं बोर्ड नो அத்திய வித்தையோர் அபி இருந்தாலும் வேற வேறையாக இருப்பினும் கூடத்தினால நிச்சயத்தின் காரணமாக சத்யான்றிச்சு பொ இணைத்து பிழைத்து அகம் இடம் நான் இந்த சரீரம் நான் வந்து மமேகிதம் இது என்னுடைய புஸ்தகம் என்னுடைய வீடு என்று நைசர்கிக்கோயம் படைப்பின் துவக்கத்திலிருந்து ஆரம்பிக்க அனாதிகாலதும் தெரியாது வந்து அநாதி அன முடிவை உடையது அத்தியாச நைசர்கிகா அனாதிகால அநாதிகாலத்தயம் வவஹார்த்தே யம் லக வியவஹ் இவர் எங்க பாத்து அசு விவேக மிச்ச மிச்சம் மிச்சம் இவருடைய அண்மை ரொம்ப முக்கியம் நிச்சயம் நிமித்தம் நிச்சயம் நிமித்தம் நிச்சய பத்தின அஜானம் அஜானத்தினால உண்டாகிறது இந்த நிச்சயம் நிச்சய பத்தின அஜானம் அனசனீங்க அன அது மெச்சியா நிமித்தகான அநிர்வச்சனீயமான ஒரு காரணத்தினால் அனிர்வச்சனீயமான ஒரு காரணத்தினால் சொல்லல நிச்சய ஜான நிமித்தது இதுதான் வந்து இதுல எல்லாம் நிறைய பிரக்கிரியெல்லாம் கிளம்புறது நிச்சய ஜான நிமித்தாங்கிற இந்த ஒரு பதத்தை வச்சுன்னு ஏகப்பட்ட பிரக்கிரியெல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் நமக்கு இப்ப வாழ்ண்டாம் அதில் தசாபி அந்யோன்யஸ்பின் அந்யோன்யாத்மகதாம் அந்நியோன்ய தர்மாஷ்ட அத்திய விவினோ அதனால விவேகேன மித்யாஜான நிமித்த சத்திய மிது அவிவேகேன சத்ய மிது அகம் இது இந்த என்ன பண்ணணும் இந்த வாக்கியத்துல அத்திய வித்தையோர் தனியுண்ண விதன்தனி அனோன்யோனோன்யர்மாச்சியவிவேகி அஹமிதம் அமேதமி நைசர்லோக்கார தா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொன்ன மாதிரி எடுத்துக்கணு ததா அப்படிங்கிறதுக்கு அத்திய விமித்தையோ தர்ம தர்மினோஹோ தர்ம தர்மினோஹோ அவ்விதமாயிரும் ஜாட்யம் சைதன்யம் இவைகளாகிய தர்மங்களும் ஓ அப்ப வந்து சேத்தனம் ஜடம் தான் அதான் தர்ம தாசம் ஜடத்தை சைதிகாமே இருக்கிறது இவைகளாகிற தர்மங்களும் அகங்காரம் ஆத்மா இவைகளாகிற தர்மிகளும் ஜாத்யம் சைதன்யங்கிறது தர்மம் அகங்காரம் ஆத்மாங்கிறது தர்மிகள் அகங்காரத்தையும் ஆத்மாவின் பிரிச்சுக்கொள் அகங்காரம் ஆத்மாவும் யாரு தர்மி ஜத்தன்மையும் சேதனத்தன்மையும் த சேதன தன்மை சிதாசன சைதன்யமா இருக்கிற தன்மை இருக்கும் சைதன்யம் இவைகளாகிற தர்மங்களும் அகங்காரம் ஆத்மா இவைகளாகிற தர்மிகளும் எவ்விதத்திலும் வேறுபட்டவைகளாக இருக்க அதான் அத்தியந்த விவித்தையோகோ தர்ம தர்மினோ இதை அப்படியே பண்ண முடியாது அத்திய விவித்தையோகோ தர்ம தர்மினோகோ எவ்விதத்திலும் வேறுபட்டவைகளாக இருக்கிற அவங்களுடைய இந்த பாஷ ஸ்டைல நம்ம போகணும் அன்மயம் பண்றதுதான் நமக்கு வேலையே இருக்கு முழு வேலையை அண்மையில்தான் இருக்கு அத்திய விவித்தையோகோ தர்ம தர்மினோகோ எவ்விதத்திலும் வேறுபட்டவைகளா இருக்க இந்த தர்மி வேறு இந்த தர்மம் வேறு என்ற பகுத்தறிவின்மை காரணமாக நிச்சயான நிமித்தா பகுத்து இல்ல இத்தர அவிவேக்கேன தர்மி வேறு தர்மம் வேறு அப்படிங்கிற பிரிப்பு தெரியாமல் நிச்சய நிமித்த அனுத்தமான காரணமாக சத்தியமான சைதன்யத்தையும் அனுத்தமான அகங்காராதிகளையும் ஒன்றாக்கி வேறான தர்மியில் வேறான தர்மியின் தாதாத்மத்தையும் தாதாத்மத்தையும் தாதாத்யும் வேறான அஜானம் மிதயாஜான அதுக்கப்புறம் அன்பு ஒன் அத்திய வித்தையோர் நம்பர் அன்போன அத்திய வித்தையோர் தர்ம தர்மீனுடைய தர்ம தர்மீனுடைய அப்படி போடுறோம் தர்ம தர்மீனுடைய அந்நோன்னிய தர்மாஷ்ட அத்தியசியங்கிறதே இன்னும் திரும்ப என்ன பண்றாருன்னா சத்தியாந்தே மிதுனீகிருத்த அகமிதம் மமேதமி நைசர்கோயம் லோக வியவஹார விஷயம் புரிஞ்சுவிடும் அண்மயத்துலதான் நமக்கு நேரம் எடுத்துக்கிடுது விஷய சாஸ்திர விஷயம் புரிஞ்சுவிடும் அதுக்கப்புறம் நம்ம அதை அண்மயம் பண்ணி அந்த பாஷ்யத்தை புரிஞ்சுக்கிறது தான் பயமாக இருக்கும் எனக்குவிதோ வேக்கிணீகம் மமேமி அோனாத்மகோனே அவிவேத்தை மித்திய அஹமி மமேதமி நைசர்கிமிவாரே புரிஞ்சாலும் பத பதார்த்தம்னா புரிஞ்சுதான் பாருவோம் சந்தேகம் இருந்தா பேளுவோம் இருக்காது आह, नाम, ध्यासो्य स्मृति नुडिजंकाश्यु அத்தியாசம் நடக்குமான்னு கேட்கப்பட்டது இருக்கப்பா அத்தியாசம் நடக்க கூடாது நடந்து கொடுத்து என்ன பண்றது என்ன பண்றது இப்ப நம்ம வந்து பண்ண வேண்டியது அத்தியாசம் ஏன் வந்ததுன்றது நம்மளுடைய தாற்பயம் இல்லை அத்தியாசத்தை நிவர்த்திக்கிறது தான் நம்மளுடைய தாற்பயம் அத்தியாசத்தை நம்ம தாற்பயம் கேட்டாம அத்தியாசம் ஏன் வந்ததுன்னு கேட்டா அந்த இடம் தான் முட்டையில இருந்து கோழி விழுந்துதான் கோழிலிருந்து முட்டை வந்து நம்ம புண்ணிய பாவம் ஏன் புண்ணிய பாவம்லாம் பண்ணும்னா அதுக்கு காரணம் ஜென்மாந்திரங்கள் ஜென்மாந்திரம் இப்படி சொல்லிட்டே இருக்க அதை துக்க நிவர்த்திக்கு ஒரே வழி அத்தியாசம் இருக்குங்கிறது இதெல்லாம் கற்பனைன்னு சொன்னா தான் ஜெகத்தெல்லாம் ஒரு கற்பனைன்னு சொன்னாதான் நமக்கு இருக்கிற பந்தம் வந்து வெற்றியா கற்பனைன்னு சொன்னா நமக்கு வந்து அந்த விபத்தி இதுல கூட ஒரு வார்த்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அப்புறம் பலனை கூட போயிட்டு அது மன வாசிச்சு விட்டேன் ஆனாலும் இதெல்லாம் நான் கவனிக்கல அவர் வந்து பலன்கிறது கூட பெரிய விசேஷம் என்னங்கிறது அழகாக இருந்து சொல்றேன் அதாவது அஞ்சாவது பக்கத்தில் அஞ்சாவது உட்கார்ந்து தற்பத பலத்துவ அயோகா ஞானத்துக்கு அயோகா பிரமாத்திருவ கர்த்த போக்திருக்க அனர்த்தகத்துவன பரிமம் கிடையாது என்னன்னா இந்த அபிமானம் தொலைஞ்சது புதுசா ஒண்ணும் கிடைக்கல பலம்னா சாதாரணமா விவகாரத்துல பலன்னா என்ன அடையப்படுறது தானே இங்க ஒண்ணும் கிடையாது பிரம்ம கர்ம சமாதினா பிரம்மீம தயன கன்தவியம் மாதிரி ஒண்ணும் கிடையாது ரொம்பதான் பலன் சொல்லிருக்குபாரம் பலன் கிடையாது என்ன பலன் தான் அதுக்குத்தானா பலன் இல்ல அயோகா தேத்திருவோக அனர்த்த நிவர்த்தகாத் ஆத்மகத்தேனைய பிரயோஜனம் என்னன்னா இதெல்லாம் போறது சர்வ அபிமானங்களும் நீங்கிறது என்னெல்லாம் அபிமானத்தை விருத்தி பண்ணிட்டு இருக்கும் இந்த தர்மமானு ரொம்ப கர்மகாண்டியா இருந்தா என்ன பண்ணுவான் நான் எத்தனை வருஷமா ஸ்ரத்தாலுவா இருந்து ஸ்ரத்தாலுவா இதெல்லாம் சொல்லுவேன் ஸ்ரத்தாலுவா இருந்து நான் இத்தனை நித்திய கர்மாக்களை ஒரு நாளும் விடாதைக்கு ஒழுங்கா பண்ணி அத்தியாசங்கள் எல்லாம் பண்ணி அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி அவனுக்கு அந்த இது இருந்து கொண்டிருக்கும் அதே உடனே அதனால வந்து எதா இருந்தாலும் சரி இந்த பேத புத்தியை அடியோட நீக்கிறதுல பரம தாத்யம் அகம் பிரம்மனா இருக்கேங்கிறதுல ஒண்ணும் பிர தாற்பயம் இல்லை இதெல்லாம் இல்லைங்கிறதுல பரம தாற்பயம் சொல்லிடுவாங்க பிரமாத்திருவ கர்த்திருவோத்வாத்மக அனர்த்தங்கிறார் பிரமாத்திரு அனர்த்தம் இருக்காரு அன பிரம் வந்து அஹம்மாஸ் ரொம்ப அழுமே வருத்தப்படுது பிரயோஜனம் இல்லை அதனால அத்தியாசத்துக்கு லட்சணம் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆக கோயம் அத்தியாசம் சொல்லுகிறோமே அத்தியாசம் என்று சொல்லப்படுகின்ற இதற்கு அத்தியாசம் என்று சொல்லப்படுகின்ற பெயருடைய இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அத்தியாசம் அத்தியாசம் லட்சணம் பெயர் இதுல வந்து ரொம்ப முக்கியம் എന്നാ ഇതെ 봐ご覧ടെ പഠിച്ചിനി വന്നീന്നോ തരി സർവതാപി സർവതാപിതു അന്യസ്യ അന്യധർമ്മ അവഭാസതാം ന നിർധി ചരതി তথাച ലോകേ അനുഭവഃ ശുക്തികാഹി रजതവദവഭാസത്തേ ഏകശ്ചന്ദ്രഃ സദ്വിതീയവദിതി ഇവർക്കിന് കവിലുകള അപ്പോൾ എന്താ ഈ വിഷയങ്ങളെല്ലാം പൂർിയ ഇലട്ടി എന്നുമൊരു அந்த ஆஹ ஆஹ நோட்டு பூர்வீயோ இல்ல நைசர்வார வதனா उच्यते, अध्यासस्य, अध्यासस्य, அசெரு அணம் உச்சாரியோண்ண வடிவில் இருக்கிறது பரத்த பூர்வா இப்படி படிக்கணும் இது அன்வயத்துமதிதான் ஸ்மிருதி பரத்த பூவாச வேறொரு இடத்துல உன்னால பார்த்தத பாக்கிறது தோன்றது ஒரு பரத்ரன்னு ஒரு இடத்தில் மற்றொரு இடத்துல பூர்வதிருஷ்ட அவபாசா பூர்வ திருஷ்டத்தை பூர்வமா உன்னை பார்த்தத இன்னொரு இடத்துல விளங்கற மாதிரி தெரியற நினைவு ரூபமானது இது ஒரு இது வந்து நம்ம மதம் அனிர்வச்சனீயாதி வரப்போது இருக்காதி என்ன கணேசன் கஷ்டமா இருந்தா போயிட்டு உங்களுக்கு உனக்கு அதாவது முன்னாடி காலம் தான் மூக்கி பாக்கணும்பா அது ஒரு பொதுவான விதி நான் வந்து எனக்கு ரொம்ப வருஷம் புதுசா பாடம் இல்லையா புதுசா பாடம் நினைப்பீங்க ஸ்மிருதி ரூபா கரக்ட பூர்வ திருஷ்ட அவபாசா எல்லாம் சொல்லியா எல்லா இதையும் சொல்லியா அந்த பஞ்சதில இருக்கான்னு கேட்டேன் அதுக்கு பஞ்சதில நீங்க எடுத்திருக்காரு சன்னிஷ்டான எடுத்த சரி வருது நான் சொல்றேன் அதை எடுத்து காண்கிறேன் கோயமத்தியாசம் நாமத்தை ஸ்மிருதி ரூபகா பரத்திர பூர்வ திருஷ்ட அவகாசா அதாவது அது வந்து விரும்பி பார்த்திருக்கோம் அங்க அது இப்ப வந்து நினைவுக்கு வர்றது ஆனா அது வந்து அது இல்லாத இடத்துல அது விலங்கு தெரியுது அது இல்லாத இடத்துல நம்ம ஒன்ன பாக்குறோம் ஏற்கனவே பாம்பை பார்த்திருக்கோம் அந்த பாம்பை பார்த்தது இதுல இருக்கு இருக்கு எது அனுபவிச்சப்பட்டதோ அதுதான் நினைவுக்கு வரும் அதனால என்னன்னா பார்க்கிறதுனால நினைவுக்கு வர்றதுல ஒரு பத்தின நினைவு ஏற்படுறதுதான் அத்தியாசம் பரத்த பூர்வதுஷ்ட அவகாச அது இல்லாத இடத்தில் அதை பற்றி நினைவு வருவது அதுதான் நினைக்கிறோம் அது ஸ்மிருதி தெரியல ஐயம் சர்பகாங்கிறான் ஐயம் ரஜுகங்கிறதுக்கு பதிலாக ஐயம் சர்பகாங்கிறது அவனை பொறுத்த வரைக்கும் அது பிரத்யக்ஷமா இல்லையா அது பிரத்யம் பிரத்யமா இருந்தாலும் அது வந்து பிரத்யமா தோன்றது ஆனா அந்த இடத்துல அத்தியாசம் தான் இருக்கு நினைவு மாத்திரம் தான் அவனுக்கு தெரியாமல் அது உண்மையா தெரிவதனால அதை வந்து அவன் உண்மையு நினைச்சு நம்ம லட்சணம் சொல்றதுனால அதுக்கு என்ன சொல்றோம்னா ஸ்மிருதி ரூபகா பரத் ஸ்மிருதி ரூபகா பூர்வதிருஷ்ட பூர்வதிருஷ்டி ரூபக பூர்வதிருஷ்டம் அவபாசி ரூபாங்கிறார் என்ன பரத்த பூர்வதிருஷ்ட அவபாசி ரூபா ஸ்மிருதி ரூபஹத்தியாசம் என்னன்னா நினைவு நினைவு வடிவமானது வேறொரு இடத்தில் முன்பு கண்டதை முன்பு கண்டதை விளங்குவதாக காட்டுவது வேறொரிடத்தில் முன்பு கண்டதை விளங்குவதாக காட்டுவது இவர் என்ன சொல்றார் தமிழ் பதில் சொல்றோம் ஸ்மிருதி ரூபா பரத்திர பூர்வதிருஷ்ட அவகாச தான் இருப்பதற்கு தமிழ் மேலும்படும் தான் இருப்பதற்கு தகுதியற்ற வேறு இடத்தில் நினைவில் தோன்றும் சத்தியமான வெள்ளி முதலியவற்றுக்கு ஒப்பான அதிகரணத்தை விட வேறானவற்றின் தோற்றம் யாதுந்தோ அதுவே அத்தியாசம் எனப்படும் தான் இருப்பதற்கு தகுதியற்ற அதிகரணம் கைத்துல வந்து பாம்பு இருக்க முடியாது அதிகரணத்தில் நினைவில் தோன்றும் நினைவில் தோன்றுகிறது சத்தியமான வெள்ளி முதலியவற்றுக்கு ஒப்பான அதிகரணத்தை விட வேறானவற்றின் தோற்றம் யாது உண்டோ சத்தியமான வெள்ளி ஒன்னு இருக்கு வெள்ளி இருக்கு சத்தியமான சத்தியமான வெள்ளிங்க நம்ம கயிறு பாம்பு தான் ஆரம்பிச்சோம் நம்ம வந்து கயிறு இங்க இருக்கு வாஸ்தவமான பாம்பு இங்கே இருக்கு இப்ப என்ன சொல்ற அந்த அதிகரணத்துல தகுதியற்று தகுதியற்ற வேறு அதிகரணத்தில் இருக்கிற வஸ்து அது ஆனா அது நினைவில் தோன்றுகிறது அது நம்ம புத்தியில தோன்றுகிறது சத்தியமான வெள்ளி முதலியவற்றும் வெள்ளி முதலியவற்றுக்கு ஒப்பா அதிகரணத்தை விட பேரானவற்றின் தோற்றம் யாதுந்தோ அதுவே அத்தியாசம் இருக்குது இது மாத்தி போன்றார் அதுக்கு அதிகரணம் அது இல்லை அதுக்கு அதிகரணம் அது இல்லை ஆனா அது அந்த அதிகரணத்துல வேற ஒண்ணு தோன்று அது நினைவுனால தோன்றுவது ஒரு இடம் இருக்கு அதிகரணம் அந்த அதிகரணத்துல வந்து வேற ஏதோ ஒன்று தோன்றுகிறது ஆனா அதிகரணம் வேறையா இருக்கு